ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்திரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் ஸ்திரீகளால் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு தர்மங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸ்திரீகளுடைய முயற்சியினால்தான் ஓரளவுக்கு தர்ம காரியங்கள் அங்கங்கே நடந்துன்னு வருது அந்த ஸ்திரீகளுடைய தர்மங்கள் என்னென்ன அவ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையினருக்கு நாம் ரொம்ப அதை காட்டவேண்டுருக்கு ஆகியனாலே ஸ்திரீ தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு சத்யவான் சாவித்ரி சரித்திரம்னு பதிவூரதா மகாத்மி பருவான்னு மகாபாரதத்தில் இருக்குது அற்புதமான பருவா அந்த ஒரு சரித்திரத்தை கேட்கறதுக்கு தனியாக பலமே சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியாள் எஸ்ச்சேதம் ஸ்ருணுயாத் பக்தியா சாவித்ரி ஆகியான உத்தமம் சசுகி சர்வ நதுக்கம் ப்ராப்புனையான் நரஹா அப்படின்னு சொல்கிறார் வியாசாச்சாரியார் யார் இந்த சாவித்ரி சரித்திரத்தை கேட்குறாளோ பக்தியோடு கூட கேட்குறாலோ சசுகி அவர்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் ஏற்படுறது சர்வசித்தார்த்தா என்னென்ன காமனைகள்லாம் மனசில் இருக்கோ அத்தனையும் சித்திக்கிறது அவர்களுக்கு நதுக்கம் ப்ராப்னியான் நரகா துக்கமே பார்க்க அவ்வளோ அற்புதமான சரித்திரம் இந்த சாவித்ரி சரித்திரம் அந்த அஸ்வபதி ராஜா சித்ராசன அதாவது சத்தியவான தன்னுடைய பொண்ணு சாவித்ரிக்கு பார்த்து அது சரியாக வரல என்ன அவனுக்கு ஆயுர்வாவம் சரியாக இல்லைன்னு ஜோஷியால் சொன்னான் அவன் வேண்டாம் வேறு வரன் பார்க்கலாம்னு ராஜா சொல்கிறான் அப்போது சாவித்ரி சொல்கிறா வேண்டாம் அவளும் வந்து பொண்ணு பார்க்கறதுன்னு பார்த்துட்டு போயிட்டா அவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர்களுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சி போயிடுத்து ஆகையினாலே நான் அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா அவனுக்கு ஆயுர்வாவம் சரியாக இல்லை நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டாமா நல்ல பையனாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் அந்த பொண்ணும் தர்மம் சொல்கிறான் தகப்பனாக இருக்கு இங்கெல்லாம் ஸ்திரீகள் படிச்சிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு ஆதாரம் அந்த சாவித்ரி சொல்கிறா இல்லைப்பா உங்களுக்கு தெரியாத தர்மம் இல்லை என்ன தர்மம் என்ன சொல்கிறது தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா சகிருதம்சோ நிபத்ததி சகிருத் கன்யா பிரதீயது சகிருதாக ததானீதி த்ரீண்ணேதானி சகிருத் சகிருத்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது சக்தம்சோ நிபததி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்துன்னா அது வந்தது தான் திருப்பி அந்த வார்த்தை வாபஸ் ஆகாது சகிருத்கன்யா பிரதீயத்தே ஒரு நான் ஒரு பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த சொன்ன வார்த்தை சொன்னது தான் அதை நாம் வாபஸ் வாங்கிக்கப்படாது சகரதாக ததானீதி நான் பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா சொல்லிட்டான்னா தானம் பண்ண மாதிரி அது த்ரீநேதானி சகிர்சகருது இவை மூணும் இருக்கே அதாவது வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு தடவை தான் வந்தது சக்த்கன்யா பிரதீயத்தே கன்னிகா தான்கிறது ஒரு தடவை தான் ஒரு கன்னிகையை ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அவ்வளோதான் திரும்பி அதை இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது சகரதாக ததாநீதி அதே போல் பண்ணுற தானம் இருக்கே அதை நான் கொடுத்தாச்சு அல்லது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தானம் கொடுத்த மாதிரி தான் அது திருப்பி வாபஸ் வாங்கிக்க முடியாது த்ரீனேதானி சகர்சகரதி இவை மூணும் ஒரு தடவை தான்ப்பா ரெண்டாவது தடவை கிடையாது ஆகையினாலே அவள்கிட்ட உங்கள் ஆற்று பையனுக்கு நான் என்னுடைய பொண்ணை தரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டேன் ஆகையினாலே அது கொடுத்த மாதிரி தான் மாற்றப்படாது நீங்கள் அதே மாதிரியே திருமணம் பண்ணுங்க மாற்றாதீங்கோன்னு அந்த பொண்ணு சொல்கிறா தகப்பனார்ட்ட தகப்பனார் அழகிறார் இவ்வளோ படிக்க வச்சது தப்பாக போயிடுத்தோன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் ராஜா ஏன்னா நமக்கு சொல்கிறா லா நமக்கு சொல்கிற சட்டத்தை அந்த பொண்ணு நமக்கு சொல்கிறாள் ராஜாவுக்கு குழப்பம் அவரும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறார் இல்லைம்மா வாஸ்தவான் அதே தர்மசாஸ்திரம் தான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு பையன்ட்ட ஒரு தோஷத்தை பார்த்தா அந்த பையனை விளக்கிடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே அவன்கிட்ட இந்த தோஷம் இருக்குது அல்பாயுசாக இருக்கான் அந்த பையன் அதுவும் ஒரு தோஷந்தான் ஆகையினால அதுவும் நம்முடைய தர்மசாஸ்திரந்தான் சொல்கிறதுன்னு ராஜா சொன்னார் அந்த பொண்ணு சொன்னால் இது தோஷம் இல்லைப்பா இது இது தோஷம்னு சொல்கிறதா நம்முடைய சாஸ்திரம் அவனவனுடைய பிராரப்தவசாத்து அமையிறது மேலும் ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பொண்ணுனுடைய பாதி ஆயுஷு அந்த பையனுக்கு போகிறது அதிகமாக இருந்தால் அல்லது அந்த பையனுக்கு ஆயுஷு ஜாஸ்தியாக இருந்தால் அவனுடைய பாதி ஆயுஷு பொண்ணுக்கு வருதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறதே அப்படின்னு சட்டம் பாயிண்ட்டுகளை மேலே மேலே பேசுகிறார் அந்த பொண்ணு சாவித்ரி ராஜாவுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலை இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறாலே இந்த குழந்த எப்படி கொடுக்கறது தெரிஞ்சே எப்படி கொடுக்கறது அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது ராஜா தைரியம்னு சொல்கிறார் அந்த பொண்ணு பிடிவாதமாக நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னான் சரின்னு அரை மனசோடு அந்த ராஜா ஏத்துண்டு சரி அப்படின்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார் ராஜா அப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நடக்கிறது விவாகம் அப்படி கல்யாணம் ஆச்சு அப்படி கல்யாண சமயத்தில் என்னாச்சு அந்த சத்தியவானுடைய தகப்பனாரான ஜுமத் திடீர்னு கன்று தெரியாமல் போயிடுது குருடனாக ராஜா அது வேறு இடிமேலே இடி விழுந்த மாதிரி கல்யாண சமயத்தில் அவருக்கு கன்று தெரியாமல் போயிடுது அவ்வளோதான் இன்னும் கவலை ஜாஸ்தியாக போயிடுது அஸ்வபதிக்கு பாத்தியாமா நான் முதல்ல சொன்னேன் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு பரவாயில்லப்பான் நான் அந்த பொண்ணும் அந்த ராஜா குருடனாக போனதுனால அது ஒரு பெரிய பலஹீனமாக போயிடுத்து தேசத்துக்கு அடுத்த தேசத்து ராஜா யுத்தம் பண்ணிட்டு வந்து அந்த தேசத்தை பூரா புடுங்கிட்டு இவாலை விரட்டி விட்டுவிட்டான் இவா ராஜ்யம் இல்லாமல் வெளியில் வந்துவிட்டான் இப்படி இருக்கிற நிலையில் எப்படி பொண்ணை கொடுக்கறது எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப கவலை அப்போது அந்த ராஜா அந்த சத்யவானுடைய தகப்பனாரான ஜிமத் சேனரை பார்த்தார் அஸ்வபதி பார்த்து ராஜன்னு என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் இல்லை நீங்கள் வேறு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணுங்கோ நான் ஒரு தேசத்து ராஜாவாக இருந்தால் நானே தைரியமாக இந்த கல்யாணத்தை பண்ணிப்பேன் என் கையில் ராஜ்ஜமும் இல்லை எனக்கு கண்ணும் தெரியாமல் போயிடுத்து இப்படி வேண்டாம் நீங்கள் வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு விட்டார் ராஜா உடனே வேறு பொண்ணு வேறு பையனை பார்க்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணும் இல்லை இல்லை நான் சத்தியவானத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னான் அந்த பொண்ணு இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறாள் அவள் அப்படின்னு சொன்னான் அந்த ராஜா கிட்ட சரின்னு அரை மனசோட அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சான் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு இடம் அவளுக்கு கொடுத்து அங்க ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தி இவளை அங்கே குடி வச்சான் அந்த பொண்ணு சந்தோஷமாக அவனோட வாழிறான் மனசுக்கு பிடிச்ச பையன் அப்படின்னு வாழ்ந்துன்னு வரான் அவனோட அப்படி தினப்படி ரெண்டு பேருமாக தம்பதிகளாக இவளுக்கு சுச்ரூஷை பண்ணுறது தாயார் தகப்பனாருக்கு அவர் கண்ணு தெரியாத அப்பா வயசான அம்மா அவளுக்கு சகாயம் பண்ணுறது பாக்கி நேரங்களில் அப்படியே அங்கே போய் பழங்கள் கிழங்குகள் எடுத்துன்னு வர்றது ஆகாரத்துக்கு சமைக்கிறதுக்கு விறகுகள் பொறிக்கின்னு வருது இப்படி காலம் போயின்னு இருக்கு வாளுக்கு அப்போது சத்தியவான் சொன்னால் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சௌக்கியத்தையும் நீ அனுபவிக்கலை நீ வரும்பொழுதே நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கேன் இப்படி ஒரு பாகம் எனக்கு அப்படின்னு சொன்னான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த சத்தியவானுக்கோ அந்த சத்யவானுடைய தகப்பனாரான திமத் சேனனுக்கோ இவனுக்கு ஆயுர்வாவம் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற தகவலே தெரியாது அதை சொல்ல வேண்டான்னுட்டா சாவித்ரி அவள்கிட்ட சொல்ல வேண்டாம் வருத்தப்படுவா சொல்ல வேண்டாம்னுட்டா சாவித்திரிக்கு தெரியும் அவனுடைய ஆயுர் பாவம் விஷயம் அப்படியே விழுந்துட்டுருக்காள் அப்போது அங்கே அவளுக்கு ஒரு சோதனை வந்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்